ஒரு அவன் அப்துல்லாஹிபின் அதாவது மரண சாசனம் செய்ய வேண்டிய பொருள் அதாவது சொத்து அமானிதம் கடன் கொடுக்கல் வாங்கல் போன்றவை ஏதேனும் இருந்து அதில் தன்னுடைய வசியத்தை தன்னிடம் எழுதி வைக்கப்படாமல் இரண்டு இரவுகளை கழிப்பது அவனுக்கு பொருத்தமானதன்று என்று நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு ஏழு மூன்று எட்டு முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் மூன்று இரவுகள் வரை இன்று நான் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியதை ஒரு இரவு கழியும் முன்பாகவே என் வசியத்தை எழுதி என்னிடம் வைத்துக் கொண்டேன் என்றும் உமர் அதி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லிம் ஒன்று ஆறு இரண்டு ஏழு